சி கு அருணகிரந்தரூதி குருக்கிருப்பூதியம் குமரா குமரா மூழாச்சம் வள்ளிதேவனாஸ்மய ஜயோ மஜூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தேகம் மஹி தேவதேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நமது சொந்த கடவுள் அந்த கந்த கடவுள் நம்ம ஞானஸ்கன் தெய்வம் அவர் தான் அதாவது இக்ஷு கரதண்ட தண்டபாணிவர் அப்படிப்பட்டவர் இக்ஷு இக்ஷுவே தண்டமா கையில் வச்சிருக்கிற தண்டபாணி அவர் வந்து நேர்த்திக்கு பார்த்ததுல அந்த பாசுரத்தில் முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்பு என் தருள்வாய் புரு புங்கவரும் புவியும் பரவும் புங்கவாயன் குண பஞ்சரணி அதை வந்து சுப்பிரமணிய சுவாமிய நேர சகுணமா ரூபமா பார்க்கக்கூடிய ரூபத்துல அவருடைய ரூப லாவண்யம் கல்யாண குணங்கள் அதையும் காமிச்சாரு அவருடைய நாம அவருடைய செயல்கள் அதனால் ஏற்பட்ட நாமாக்கள் அதுல வந்து சொல்லி நான் வந்து அந்த ஞானஸ்கந்தனை ஹிருதயத்தில் உணர வேண்டும் அது எப்படி முருகா குமரா குஹா அப்படின்னு சொல்லி நான் வந்து உணர வேண்டும் அப்படின்னு என்றைக்கு கிடைக்கும் அனுகிரம் பண்ணுவியா அனுக்கிரம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுறாப்புல இருந்ததுன்னு நேர்த்தி சொன்னது அதனால் அப்படி எட்டு கல்யாண குணங்களுக்கும் பொக்கிஷமாக இருக்கக்கூடியவன் ஞானஸ்கந்தன் அப்படி எட்டு கல்யாண குணங்களும் படைத்த ஏ பிரபோ முருகா குமரா குஹான்னு நான் வந்து உன்னுடைய நாமாக்களை சொல்லி உருகி அப்படி உன்னை ஹிருதயத்தில் அதாவது ஆத்ம ஜியான உணர்வை நான் உணரும்படி எனக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படிதான் அதனுடைய பிரார்த்தனை அது நேர்த்திக்கு போன ஸ்லோ இதில் அந்த பாசுரத்தில் தேவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டியது மினிமம் என்ன ஒரு குவாலிபிகேஷன் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அதாவது அகிம்சா இருக்கணும் ஞானத்தை உணர வேண்டும் அதாவது ஆத்ம ஜியானத்தை உணர வேண்டும் கெட்ட மனசு இருக்கக்கூடாது அதாவது தமம் அவர் அடக்க வேண்டும் பிரம்மா மூன்று வகையா மனுஷருக்கு போனார்கள் மனுஷர் ஒன்று தேவர்கள் ஒன்று அசுரர்கள் ஒன்று தான் சொன்னார் அவ்வளவுதான் தேவர்களை எடுத்துட்டது தமம் மனுஷர்களுக்கு தானம் அசுரர்களுக்கும் தயா அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த தமம் மனசை அடக்கி இருக்குது அதெல்லாம் இருக்கணும் அப்புறம் அந்த எட்டு கல் கல்யாண குணங்கள் கொண்ட இந்த கந்தா மூர்த்திய அவருக்கு வந்து அவன் நாம சங்கீரத்தனம் சரி அவரை உணர்வதற்கு பிரயத்தனமான உருகின்னு சொன்னது இல்லையா அங்க நேற்றுக்கு உணர்வு என்று அருள்வாய் உருகும் செயல் தந்து அதுக்கு காமிக்கிறது நம்ம சைவ விஷயத்துல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் மாணிக்கவாதகரும் சொல்லி ஞான சம்பந்தரும் சொல்லி ஆளுடை பிள்ளை அவரும் சொல்லி இந்த கண்ணப்பனை அவ்வளவு வசத்தியாக கொண்டாடுகிறார் வேட்டையாடக்கூடியன்னா அவனுக்கு வந்து தெரியாது சரியை கிரிய ஞானம் யோகம் எல்லாம் ஒன்றும் தெரியாது பக்தி இல்லை ஆனா அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த கழகத்து ஈஸ்வரர் இருக்காருங்க மேலே இல்லை இருக்கார் அந்த ஈஸ்வர மூர்த்தியை அதாவது நிஷ்கல பிரம்மமாக இருக்கக்கூடிய லிங்கமூர்த்தியை பார்த்து உடனே அவனுக்கு ஹயத்தின அந்த இது பொங்கி வந்தது அந்த பேரன்பு பொங்கி வந்தது பிரேம பக்தி பொங்கி வந்தது அப்படி ஒரு நாலு அஞ்சு நாள் அதுக்குள்ள சிவாச்சாரருக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி ஒரு டஃப் ஒரு இது மாதிரி இருந்தது இவன் வந்து இடத்த அதாவது பொதுவான விஷயத்தில் தூஷணம் பண்ணி போகிறாப்புல இருக்கும் அவருக்கோ பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் பூஜை பண்ணிட்டு போவார் நான் நியமாக அவருடைய பேர் அன்பு இருக்கு கண்ணப்பன் அப்படியும் பிரவகித்தனையும் இது சக்ரு அந்த கண்ணை தானம் பண்ணுறாப்புல அதனால் காலால் உதச்சான் துப்பினான் எல்லாம் பண்ணால் அது பெரிய ஒரு பக்தியாக எடுத்தேன் அதான் ஏற்றுக்கொண்டானேன் ஆச்சாரியாலும் அவனை கண்ணப்பனை கொண்டாடுறான் அப்போ கண்ணப்பனை வந்து உருகுதலுங்கிற விஷயத்தில் கண்ணப்பனை காணிக்க முடியும் ஆச்சாரியால் கண்ணப்பனை சிவானந்திரையில் சொல்லிருக்கார் நம்ம ஆளுடை பள்ளியான என சம்பந்தம் சொல்லிருக்கார் முடிவு மாணிக்கவாதம் சொல்லியிருக்கார் அப்படி வசத்தியான ஒரு நிலையை கொண்டவன் அந்த கண்ணப்பன் அப்படி உருகும் செய்கிறது நான் முருகா குமரா எங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறேன் அட்டாவதானம் அப்படி அதை வந்து கிடைப்பதற்கு இந்த ஒரு செய்யல் இருக்கேன் இந்த பாசுரம் அது வந்து மிகவும் அனுகிரகம் பண்ணும் அதை வந்து அப்படி காமிக்கிறார் அதனால அப்படி பார்த்தா ஒரு சக்தி ஆற்றல் பராக்கிரமத்தை முருகன் அனுகிரகம் பண்ணுவார் இன்னைக்குண்டான ஆசுரம் அதான் விட்டு போனதெல்லாம் இதுவும் சொல்லலேங்கிறதுக்காக அதனால் மறுநாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூவானம் சொல்கிற மாதிரி தூரும் அதனால் அதை வந்து புரட்டி புரட்டி கோத்து கோத்து சொல்கிறது உண்டோ அதனால் அதை புரிஞ்சுக்கணும் பேராசையனும் பணியர் படிபட்டு ஓரா வினையன் உடலத்தொகுமு வீரா முருசூற்படவேல் செய்யும் சூரா சுரலோக துரந்தரணி சுரலோக இதுதான் தேவசேனாபதி தேவசேனாபதினா புரியறது சுரலோக துரந்தர்னா புரியல இது தமிழ் தானே தமிழ் தமிழ் சொல்ற உனக்கு புரியமா அப்போ ஆஹ் இனிக்குண்டான பாசுரம் ஆசை நம்மளை விட்டு போகணும் அது அவனுடைய அனுகிரகம் அந்த ஆஹ் ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகத்தால் மனசை அடக்கி ஆசை முழுக்க பேராசை போகணும் காமக்ரோத லோப மோக மத மாத்தரியும் சொல்லுவார் இல்லையா அந்த லோகம்தான் பேராசை அப்படி போனோம் பேராசையணும் பிணியீர் பிணி பட்டு ஓரா வினைகன் உடலத்தகுமு வீரா முருசூர் பட வேல் எறியும் துரந்தரணே இப்படி சொல்றார் ஓரானா ஆராயம் ஞான ஆராய்ச்சி செய்யாது அதாவது விச்சாரம் ஆத்ம விச்சாரம் பண்றாம வினைனா நம்முடையதான் பா பா புண்ணியங்கள் பாபம் படானா சுத்தமா அழியம் குருசூர் பட அழிஞ்சு சுரலோக துரந்திரம் தான் தேவலோக அந்த தேவசேனா பற்றி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இதுலேயே சொல்லுவாங்க காந்தத்திலையும் காந்திருக்காரு பாவரத்துலையும் வருது அதுதான் ஆச்சரியம் அதாவது முச்சுக்குந்த தேவர்களுக்காக சண்டை போட்டார் ரொம்ப நாள் சண்டை போட்டு இதாக போயிட்டார் உனக்கு இதாக வரம் கொடுக்குறேன்னார் நாள் தூங்கணும் அப்படின்னார் அவர்களே சொன்னார்கள் எங்களால் கை மோட்சம் கொடுக்க முடியாது மோட்சம் வந்து மகாவிஷ்ணுவால் தான் கொடுக்க முடியும் வேறு சொன்னார் அப்புறம் குகன் வந்தாச்சு தேவ சேனாபதியாக குகன் இருக்கார் அப்படின்னு காமிப்பார் அந்த மாதிரி காந்தத்திலையும் காமிக்கிறார்கள் அதனால் சுரலோக துரந்தரங்கிறதையும் சொர்க்கலோகத்தை ரட்சிக்கக்கூடிய தேவ சேனாபதி ஒன்று சேனாபதி தேவசேனாபதி அவர் ரெண்டு விதத்தில் சொல்லலாம் தேவர்களுக்கு சேனாபதியாயிருக்கான் தேவசேனாவுக்கு பதியாயிருக்கான் கிரியாசக்தியாக இருக்காள் தேவசேனா ஷஷ்டி தேவின்னு தேவி பாகத்தில் சொல்லப்படுது ஷஷ்டி தேவி விஷயம் தேவசேனா வந்து ஷஷ்டி மிக ஒசத்தியாக சொல்லப்படுது ஆமா மங்கள மங்கள அம்பிகா மங்களையாக காமிக்கிறாள் வீரனே சூரபத்மனம் அழிக்க வேலை விட்டு அவனை பிளந்து சூரன் பத்மன் ரெண்டு பேராக இருந்தது சூர பத்மனாக ஒன்று வந்தான் அவனை ரெண்டு பேர் இருந்த மறுபடியும் ஸ்டோர்டு அந்த ஸ்டேடஸ் கோர ஸ்டோர்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த சூரனை வந்து மயிலா செய்து கொண்டும் பத்மனை வந்து சேவலா பண்ணிக்கொண்டும் நடுவில் வந்து அந்த வேலை ஞான வேலை நிறுத்தினோடனே மாயையான அந்த அஜானம் போற்றி இருள் போயிடுத்து அந்த மறுபடியும் சேரலை அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா தன்னுடைய கருணா கடாட்சத்தனை அப்படி காமிக்கிறார் அப்போ அந்த சூரபத்மனை முடிப்பதற்கு கடைசியில் ஞானந்தான் உபயோகப்பட்டது அந்த ஞானசக்தி தான் ஞானசக்தி தான் அந்த வேல் அப்போது தேவலோகத்தை ரஷிக்கக்கூடிய இந்த பேராசை அந்த லோபம் அந்த வியாதி அது அதை நீக்குவதற்காக அனுகிரகம் பண்ணணும் அந்த லோபங்கிற வியாதியால் மாட்டிண்டு பெரிய பாபத்தை செய்து கொண்டு இந்த ஜனன மரணம் மரணம் ஜனனங்கிற அந்த சக்கரத்துல நான் உழண்டு இருக்கேனே இது உனக்கு தகுதியா உனக்கு தகுமும் எனக்கு உனக்கு வந்து பிடிச்சரா அப்படின்னு பண்ணணும் இந்த பேராசைன்னு சொல்றது இல்லையா அதுக்கு யார் ஒரு காரணம் அது ஒரு நோய் அது என்ன ஒரு பிடிமா இது வியாதி இருக்கு ஒரு உதாரணம் துர் இந்த மகாபாரதத்தை காமிக்கக்கூடிய துரியோதனே அந்த பேராசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு வீரா அப்படின்னா வீரமூர்த்தியே கூப்பிடுறார் நம்ம சூர அப்படிப்பட்ட ஆயிரத்தி எட்டு அண்டம் நூத்தி யுகம் ஆண்ட சூரபத்மன் சிம்ம சிங்கமுகாசுரன் தார தாரகாசுரன் அப்புறம் கிரவுஞ்சாசுரன் எப்படி எல்லாம் வீரான இவருக்கு ராமச்சந்திரருக்கும் ஆஹ் விழிக்கிறது உண்டும் கூப்பிடுறதுண்டு முதுசூர் படனா பழமையான இந்த சூரபத்மனுடைய அசுர ரூபம் இருக்கு அது வேல் எரியக்கூடிய வேலாயுதம் ஞானாயுதத்தை எரிந்த அந்த சூரமணிகன் சுரலோக திரந்திர்தான் தேவன் லோகத்தை ரட்சிக்கக்கூடியவன் ஓராவிரியன் அப்படி அதாவது ஆத்மவிச்சாரம் பண்ற மாதிரி ஒரு ஞானத்தோட அதாவது வைராக்கிய விவேகத்தோட ஆராயிக்கக்கூடிய நல்ல ஞான புத்தி இல்லாத கெட்ட புத்தி கொண்ட தீவனை பாப்ப புண்ணியங்களோடு இருக்கக்கூடிய அடியேன் பெரு ஆசைன்னா தான் பேராசைதான் தான் லோபம் அது ஒரே அதுவே வந்து ஒரு வியாதியாக இருக்குது அது ஒரு பந்தமாக இருக்குது அதில் மாட்டிண்டு நான் அதுலேயே சொல்லிட்டு இருக்கேனே காமக்ரோத லோபம் வச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஜனன மரண துக்கத்துலையும் சுற்றின்னு இருக்கேனே இது உனக்கு தெரியா உனக்கு கரெக்டாக இருக்கா உனக்கு பிடிக்குமா இது சரியா இது உனக்கு தகுமோ அப்படின்னு கூப்பிட்றா வீரமூர்த்தி சுப்பிரமணியன் பழமையான அந்த சூரபத்மனுடைய அசுரத்தன்மையை முடித்தேன் கடைசியில அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிப்பட்ட இந்த சூரமூர்த்தி இவர் தான் வீரனா சூரமூர்த்தி ஸ்கந்தன் சுப்பிரமணியம் தேவலோகத்தை ரட்சிக்கக்கூடிய தேவ சேனாபதியா அப்படியே வைராக்கிய விவேகத்துடன் அந்த ஆத்மவிச்சாரம்னு பண்ணக்கூடிய அது அந்த செயல் இல்லாமல் எப்பவுமே பாப்பத்தை செய்து கொண்டு இருக்கூடிய அப்படியே எதில் மாட்டிட்டு இருக்கேன் லோபம்னு சொல்லப்பட்ட பேராசையில் மாட்டிண்டு அந்த பெரிய பந்தத்தில் இருக்கேன் அது கட்டுப்பட்டு இருக்கணும் நிலையெல்லாம் இருக்கேன் சுத்தின்ண்டே இருக்கேன் ஜனன மரண துக்கத்துல ஜனன மரண சக்கரத்துல மாட்டிட்டு இருக்கேன் சம்சார சக்கரத்துல மாட்டிட்டு இருக்கேன் தேவலோகத்தை ரட்சிக்கணும் இந்த சின்ன ஒரு ஜீவனை ரட்சிக்க கூடாதா ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க பேராசைங்கிறது வியாதி மனுஷனை நல்ல வழியில போக விடாம கட்டி போடுற ஒரு இது இருக்கு அது சக்தி பராக்கிரமம் கொண்டது ஆசையாக இருக்கக்கூடிய சங்கிலி அதுதான் பந்தம் ஆசைதான் வறுமைன்னு சொல்கிறார் குமர் அல்கா நல்குறவு அவாவு எனப்படுவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேன் எவ்வளவு வந்தாலும் போராதுன்னு அப்படி நம்மளை நினைக்க வச்சும் மனுஷனை பேயால் அலைக்க வச்சும் ஆட்டி வைக்கிறது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன வயசில் வந்து தெரிஞ்ச ஒரு தாஜ்மான் அவர் பாட்டு ஆசை கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன் வைத்த பேரும் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவார வித்தைக்கு அலையின் திடுவன் ரெண்டு நாள் இருந்த பேரும் நிலையாக வேயினும் காய கல்பம் தேடி நெஞ்ச புண்ணாவரெல்லாம் யோசிக்கும் வேளையும் பசிதீர உண்பரும் உறங்கோருமாக முடியும் உள்ளதே போதும் நான் நான் எனக்கு உளறியேன் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக் கடற்குளைய வீழாமல் மனது ஆற்ற இதுதான் கீவேர்டு இதான் ரொம்ப கீவேர்டு முக்கியமான மனது ஆற்ற அதுக்காக தான் பாடுபடுறது மனசு சுத்தமா சாகணும் அல்லதே மனசு ஒடுங்கிடணும் அந்த வாசனைகள் இல்லாம இருக்கணும் பரிசுத்த நிலை ஏருள்வாய் இதுதான் இதுதான் அனுகிரகத்தம் பரிசு அருள்வாய்ன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பிரம்மத்தை குருவாக பார்த்து சொல்கிறார் தாய்மணவர் பரிசுத்த நிலை அருள்வாய் பார்க்கும் இடமெங்கிற ஒரு நீக்கவரன் இருக்கின்ற பரிபூர்ணானந்தமே ஞானானந்தமே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கவரணிகின்ற ஞானானந்தமே இப்படி கருணாகர கடவுளாக அந்த மாத்துபுதேஸ்வரர் கோவிலம் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய அவர் அவரை பரிபூரணானந்தமேனு குருமூர்த்தமாக சொல்றதுல இந்த தாய்மானவர் சொல்கிறார் ஆசை கோரளவில்லை இதுதான் இந்த லோகம் முழுக்கன்னு கட்டி ஆள்னாலும் சமுதிரங்கள்லாம் இருக்காது மேலே என்னுடைய ஆணை போல ஏ அப்படின்னு வரான் குபேரன் அளவுக்கும் உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் ரசவார வித்தியன்னு சொல்லுவார்கள் பார்க்குறது எல்லாத்தையும் கோல்டாக மாற்றக்கூடிய வித்தியம் அதுக்காக தேடுவார்கள் பல காலம் உசுரோடு இருந்தால் சொல்லி தொட்டி அப்புட்டியாக இருக்கணும்னு பார்ப்பார்கள் எல்லாம் கடைசியில் பார்த்தா சாப்பிட்றதும் தூங்குறதும் இப்படியே இருக்கக்கூடியதான் வாழ்க்கை அப்படி இருக்குதும் என்ன பண்றார் மனுஷன் அடியேன்னு வச்சுக்கணும் ஒன்றை விட்டு ஒன்று பிடிச்சி இதை விட்டு அதை விட்டு அதை விட்டு இதை பிடிச்சி இதை பிடிச்சு அப்படி பண்ணுறோம் அப்படி இருக்கிற போதும் எல்லாம் காரணம் இந்த ஆசையால பேராசையால் அதனால மனதே இல்லாம சாகிற மாதிரி ஒடுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பரிசுத்த நிலையை பண்ணு அப்படிப்பட்ட பரிபூரணா இருந்தமே தாய்மானோட சொல்ல அதைத்தான் கேட்டாரா அருணாகிரிநாதர் கேட்கல அவர் அங்கே கொண்டு போய் வைத்தார் யார் ஞானஸ்கந்தர் அப்போது அவனுடைய கருணை அப்படி ஒரு பிரசித்தம் அவர் அடைந்த ஒரு பிரசாரம் நம்ம கருணாகர கடவுளான இருக்கக்கூடிய ஞானஸ்கந்தன் வந்து வசத்தி வசத்தி அதனால் அருண்கிரிநாதர் வசத்தியாக நிலை போயிட்டார் பெரிய காற்றில் பஞ்சு மாட்டின் இருக்கு பேப்பர் மாட்டின்னு அசையும் அப்படி மாதிரி மனசு அலையிறது ஏற்கனவே உதாரணம் சொல்லுவோம் சிவானந்தர் எல்லாம் வருது மன ஏற்கனவே மனசு ஒரு குரங்கு பனை மரத்தில் ஏறிட்டு பனங்களில் குடிச்சது அதுக்கப்புறம் ஒரு தேல் கொட்டிட்டு ஒரு பேய் பிசாச்சி பிடிச்சிடுது ஏற்கனவே ஒரு கல் வேற இப்படி மயக்கத்தில் ஏற்கனவே குரங்கு தாவு தாவும் தாவும் அப்படி இவன் மனசு அலையதுரா அதை உன்னுடைய காலில் கட்டி வச்சுட்டு நீ பிக்ஷை எடுக்கிற போது என்னையும் இந்த குரங்கையும் கொடிங்க போன்னு சொல்கிறார் சிவானந்திர ஆச்சாரியால் எனக்காக சொல்கிறார் அப்போ ஆசை ஏனும் பெருங்காற்று இலவம் பஞ்சு எனவும் மனது அலையும் காலம் மோசம் வருனாலே கற்றதும் கேட்டதும் ஊர்ந்து முக்திக்கான நேசமும் நல் வாசமும் போய் போன புனாயில் கொடுமையை பற்றி நிற்பர் அந்தோ தேசப்பழுத்தருள் பழுத்த பராபரமே நிராசை என்றேல் தெய்வம் உண்டோ அஞ்சு வீடு கொடுப்பதற்கும் முடியான்னு சொல்லிட்டான் மண்ணாசை பொன்னாசி அதான் சொன்னது அது நோ ரோகணி சேன சேனைகளோட எல்லாத்தையும் முழுக்க குளத்தின் ஆசம் பண்ணார் துரியோதனன் அதுதான் அந்த லோபம் சொன்ன பேராசை சொன்னதையும் அட்ட பேராசை பெண்ணாசையால் அசுரம் முழிந்தது ராவணன் இப்படி இருக்கு அதனால அந்த லோபம் பெரிதும் ஓராவினையேன் உடலத்துக்குமோ விசாரம் ஆத்ம விசாரம் அதாவது நான் யார் நீ யார் எங்க வந்தேன் கஸ்தம் கோகம் குதாஜார காமேஜரனை கோமேதாரகம் இது பரிபாவிய அப்படின்னு ஆச்சாரங்கள் இதில் சொல்கிறார் பஜகோவிந்தத்தில் அப்போ ஓராதார உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே சிவபுராணம் சிவபுராணத்தில் சொல்றார் இவர் நம்ம மாணிக்கவாஜர் அதனால் தனக்கு கஷேமத்தை கொடுப்பது எதையும் கெட்ட கெட்டதை கொடுப்பது எதையும் நமக்கு அனு அனுகூலமாக இருக்கக்கூடிய பந்து யார் ஜெகதேக பந்துனான்னு சொல்லுவார் அவர் உத்தவ சுவாமிி கிருஷ்ணனை சொல்லுவார் அப்போ நமக்கு ஏக பந்து பார்க்கக்கூடியதும் இந்த அனுபூதியில அருணகிரினாதர் காண்பிப்பதே ஞானஸ்கன் நான் முக்தி அடைவதற்கு உயரக்கூடிய வழி எது மார்க்கம் எதுவும் நித்தியமாக இருக்கிறது எது அநித்தியமாக இருக்கிறது நான் ஏன் பிறந்தேன் நான் சொல்லப்பட்ட இந்த சரீரத்தில் குடிக்கும் இந்த ஜீவன் இப்படி வந்தது எப்படி வந்தேன் கஷ்டம் கோபம் குதா யாராக காமேஜனே கோமதார்தான் ஆச்சாரியால் காண்பிக்கணும் பஜகோவிந்தத்தில் அதனால் நான் எங்கே போகணும் எங்கே போயின் இருக்கேன் என்ன இருக்கேன் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி அப்போது அப்படி பாப்ப புண்ணியங்களில் அப்படியே அழுந்து கடக்கணும் அப்படி வீரான்னு சொல்கிறது இவன் தான் வீரன் என்ன சொல்றதுண்டோ ரா ராமச்சந்திர சுவாமி சொல்றதுண்டோ ஞானஸ்கந்தனை சொல்றது முருகவேல் வீரமூர்த்தி முருசூர் படவேல் அறியும் சூரான ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அதுதான் அந்த நிறைய நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ அல்ப இதில் படித்ததுன்னா சூரபத்மன் தான் அதிகமான தேசத்தாண்டவன் இடத்தாண்டவன் அதிகமான காலத்தால் ஆண்டவன் நூற்றி யுகங்கள் அவரை வந்து முடித்த சூரணி என் பேரா இவ்வளவு தூரம் முடிச்சிருக்கிய என் பேராசியை நீ அடக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியம் சுரலோக இந்த தேவலோகத்தை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கிறேன் அவன் தேவசேனைக்கும் பதியாகவும் இருக்கான் தேவர்களுக்கு சேனாபதியா அப்படிப்பட்ட துரந்தரன் பொறுப்பை வகிக்கக்கூடும் அதாவது அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் ரைட்டே கேட்கிறான் சுப்பிரமணிய சுவாமி ரைட்டு கேட்கல ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கான் அது இருக்கான் நான் வகிக்கிறேன் அப்படிப்பட்ட சூரசம்ஹார மூர்த்தியும் என்னுடைய ஆசை வியாதி அதாவது பேராசை வியாதி அதை வந்து அகற்றி அடியனை அனுகிரகம் செய்வாய் ஆண்டருளாவாய் எனக்கு அனுகிரகம் செய்வாய் உத்தரிப்பாய் எனக்கு என்னை உத்தரிக்க வேண்டும் மேல தூக்கிவிட வேண்டும் அப்படி காமிக்கிறார் அதாவது அருணகிரிநாதருக்கு மெய்யறிவை கொடுத்தான் ஞானஸ்கந்தன் நமக்கு வந்து விசாரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாதான் கிடைக்கும் இல்லைன்னா ஞான பண்டிதா எனக்கு என்ன வர வேண்டுமோ அது தானே வரட்டும் இது வேணும் இது வேணும்னு கேட்குறேன் ஆஹ் வாவான்னு கேட்டாலும் கேட்டாலும் ஒன்னும் வருதில்லை ஆனா என்னுடைய ஆசையை மட்டும் முடித்தும் அந்த லோபத்தை முடித்தும் மோகத்தை முடித்தும் எனக்கு சாஸ்திரத்தால் வரக்கூடிய சாஸ்திர ஞானத்தை தாண்டி நீ எனக்கு ஆத்ம போதத்தை நீ அனுகிரகம் செய்வாய இதுதான் நீ பண்ணியக்கூடிய பெரிய ஒரு அனுகிரகம் அப்படி பேராசை ஒழிப்பதற்காக இப்படி அதில் காண்பிக்கிறார் சுரலோக துரந்திரனின் அப்படி பிரியமா கூட்டும் சூரா சுரலோக துரந்தரனு ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகா குகா ஷண்முகா அப்படின்னு காமிச்சிடும் அது மாதிரி காமிச்சிரு குமரான்னு அப்படி சந்யாச மார்க்கத்திற்கும் அப்படி அதாவது மோட்சத்தை அடையணும்னு இருக்கக்கூடிய அந்த முமுக்ஷுக்கு இந்த பேராசங்கிற இந்த வியாதி வராம அப்படி ஒரு நிறைவை வந்து கொடுக்கக்கூடிய அர்த்தத்தில் இதை மனனம் பண்ணலாம் பணனம் பண்ணால் நமக்கு ஆசை ஒழியலாம் ஸ்கந்தனுடைய கிருப்பையார் இப்படி சொல்கிறார் ஞானஸ்கந்தார்ப்பண மத்துவற்றுவேல் முருகனுக்கரோரா